ஹதீஸ் நானூற்றி இருபத்தி ஆறு ஆய்ச்சி இல்லாம அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹி சொல்லம் அவர்கள் செரு பணியும் போதும் தலைவாரும் போதும் ஒழு செய்யும் போதும் இன்னும் எல்லா விஷயங்களிலும் இயன்ற அளவு வள பக்கத்தை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தனர்